சதாசா மதியமாச்சாரிய வந்தே குருபரம் புதிஸ்மதிபராம் லோக்கர முதல் கண்டம் முதல் மந்திரூ परिशस्वजाते तयो பரிஷஸ்வா தயர்ப்பலம் ஸ்வத்தி समाने அனஸ்னியோ அப்பசீதி चोचति விருஷோமோச்ச ஜூஷம் எதா பசியமிய மகிமான வீத்தோகே ருக்மவர்ணம் கத்திரமீஷம் புருஷம் ப்மயோனி புணியபே விதூயப்பரமோஷையூத்தைர் विधानं विवां नातिवाती आत्मक्रीट आत्मरिक्रियवाष ब्रह्मिता वरिष्ठ नंत्रमों और पॉइंट है முதல்ல வந்து இந்த பக்ஷியோட விஷயம் சொல்லப்பட்டது கல்பனா பக்ஷி கல்பனா தனுர் கல்பனா தனுர்னா வில்லம்பு அதை பத்தி சொல்லிச்சு வெரி ஃபேமஸ் ஸோ இந்த பட்சி வந்து ரெண்டு பட்சி ஒரே மரத்தில் இருக்கிறது ஓகே பேருக்கு ரெண்டு பட்சியான ஒரே பட்சி ஒன்று சாட்சி இன்னொன்னு அகங்காரம் ஓகே சாட்சியோட ரெப்பர்சன்ட் ஆர் ரிஃப்ளக்ஷன் ஒண்ணு வந்து ஒரிஜினல் இன்னொன்னு வந்து ரிஃப்ளக்ஷன் பிரதீப் அதனால ரிஃப்ளக்ஷன் பண்ணக்கூடிய ஒண்ணு தான் அப்ப இந்த அகங்காரம் என்ன பண்றது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருது அடிச்ச உடனே சுக துக்கம் வரும் சுக துக்கம் வந்த உடனே இது கரெக்ட் இல்லை போல இருக்க அப்படின்னு மேல அந்த பறவை ரொம்ப சைலண்டா சாந்தமா அது பார்க்கும்போதே ஒரு இதுவாக இருக்கும் அதுதான் கரெக்ட் பல இருக்கு நம்ம பண்றது தப்பு பள்ள இருக்கு ஜஸ்ட் ஒரு செகண்ட் ஓகே வாழ்க்கையில் திருப்பி அப்படி போகும்போது திருப்பி ஒரு அடி விடும் அடி விடுனோடன சே இது சரிப்பட்டு வராது பல இருக்கு அதுதான் கரெக்டு அப்படி திருப்பி திருப்பி இன்ச் பை இன்ச் அடி விழுந்து கிளாஸு கொண்டு ரெண்டு ஃப்ளோர் ஏற்றி உக்கார யாருக்கு அடி வாங்கினவங்க எல்லாம் கிடையாது அடி வாங்கினதை அறிவாக்கினவர்கள் அப்படின்னா எல்லாருமே வேதாந்தத்துக்கு வந்துருக்கணும் பிகாஸ் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு யார் போவா யார் போவான்னா உடம்பு சரியில்லாதவங்க தான் போகணும் முதல்ல கரெக்டா எல்லாரும் போக முடியாது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க ஸ்டாஃப் போவாங்களா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதவங்க அந்த கணக்குல வராது ஓகே அது ஒர்க் பண்ணணும் ஜென்ரலா ஜனங்கள் யாரு போவாங்க உடம்பு முடியாதவங்க போவாங்க ஓகே உடம்பு முடியாதவங்கன்னா எல்லாரும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்க மாட்டா ஓகே அப்போ முதல்ல வந்து உடம்புக்கு வியாதினு தெரியணும் அந்த வியாதிக்கு மெடிசன் வேணும்னு தெரியணும் அந்த மெடிசனுக்கு இப்ப வந்து ஒரு பேமஸ் யூனிவர்சிட்டிலிருந்து ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்து டை பண்ணி அப்போலோ ஹாஸ்பிட்டல் அந்த ரெட்டியோட பெரிய பெரிய மிஷின்லாம் வாங்கி போட்டிருக்காங்க நம்ம அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது இதெல்லாம் தெரிஞ்சு பணம் செலவு பண்ணுறதெல்லாம் ரெடி ஆகி அவங்க வந்து அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஓகே ஸோ மெனி சிஸ்டம்ஸ் இருக்குது அவங்க தான் போக முடியும் எல்லாராலையும் போக முடியாது ஓகே அப்போ இது வியாதி தெரியணும் அதுக்கான டாக்டர் இவர்ன்னு தெரியணும் ஸோ மெனி திங்ஸ் இருக்கிறது அப்போ போக முடியும் அப்போ இதெல்லாம் இருக்கிறது அப்போ எல்லாரும் எல்லாருக்கும் வியாதி தான் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது ஸோ அது தெரிஞ்சு அதுக்கான சக்தி இருக்கிறவங்க தான் போக ஓகே இதெல்லாம் இருக்கிறது அது போல ஆக்சுவலி எல்லாருக்கும் வேதாந்த நீடு இந்த வேதாந்த சப்ஜெக்ட் எல்லாருக்கும் நீடு பிகாஸ் ஐ எம் தம்சாரி அப்பசாரத்தை நிவர்த்தி பண்றதுக்கு வேதாந்ததா வழி என்றது தெரியறது வேற வழி இல்லைன்றது நிரூபிக்கப்பட்டது அதனால ஆனா அது இதுதான் தெரியணுமே இதுதான் தெரிஞ்ச பிறகு இப்ப வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் நல்ல சர்ஜன் இருக்காருன்னு தெரிஞ்சு கொடுத்து ஆனா துட்டு வேணுமே இல்லையா அப்ப அதுக்கும் சக்தி வேண்டிருக்கிறது இதெல்லாம் தெரிஞ்சிடும் பணமும் இருக்கும் அந்த டாக்டர் வந்து நாட் அவைலபிள் ஓகே நாட் அவைலபிள் அவர் ஏற்கனவே ரெண்டு சர்ஜன் பண்ணிட்டு இருப்பார் அவர் அப்போ டாக்டர் கிடைக்கணும் இருக்குது ஓகே அதனால அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் நடக்கும் ஓகே அப்போ இந்த சம்சாரம் தெரிஞ்ச பிறகு தெரிஞ்சுட்டா மாத்திரம் போறாது அதுக்கான நிவர்த்தி இந்த இடத்துல தான் கிடைக்கணும்னு தெரியணும் அது தெரிஞ்சா மாதிரி போகாது நான் போகணுன்ற பிரயத்தனம் பண்ணணும் அது மாத்திரம் போகாது நான் பிரயத்தனம் பண்ணினா ஆனா போக முடியலையே வரணும்னு நினைச்சேன் சார் அதுக்குள்ள யாரோ வந்துட்டாங்க ரொம்ப சாதாரணமா சொல்லுவாங்க யாரோ வந்துட்டாங்களா அதனால வரல அப்படின்னு ரொம்ப சர்வ சகஜமா சொல்லுவாங்க அதாவது என் மேல குற்றம் இல்லை நான் போகணும் தான் நினைச்சா நான் போக முடியல அந்த சீரியஸ்னஸ் கமிட்மெண்ட் இருக்காது கமிட்மெண்ட் இருக்கணும் இருந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் சரியாகிறதுக்கு நிறைய புண்ணிய பலம் இருக்கிறது கரைஞ்சு போயிடும் பிரேயர் பண்ணிட்டு அப்போ இந்த பறவை என்ன பண்றது ஒவ்வொரு இன்ச்சு இன்ச்சா போய் அப்புறம் அந்த பறவையோட அகங்காரம் அகங்காரம் புரிஞ்சுக்கிறது நடக்கிறது இல்ல இன்விசிபிள் ஐக்கியம் இது ஐக்கியம் என்ன பேத புத்தி நாசகா ஐக்கியம் நானும் பரமாத்மா வேறு வேறு அப்படி வேத புத்தி இருக்க அது நாசகா ஐக்கியம் அதுவும் இதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறத பத்தி தான் உபனிஷத்துல முண்ட உபனிஷத்து அழகா டீச் பண்ணிட்டு வர குருவானவர் நல்லா அழகா சொல்லிட்டு இருக்காரு இரண்டாவது மந்திரத்திலையும் அதே சொல்லி மூன்றாவது மந்திரத்தில் அதுக்கான எப்படி வழி சொல்லி இப்ப நாலாவது மந்திரத்தை அந்த வித்வான் எப்படிப்பட்டவனா இருப்பான் அதை பத்திலாம் சொல்றது மூணு மந்திரமும் படிச்சோம் நாலாவது மந்திரத்துக்கு நம்ம போகணும் அறிவு பயன்படுத்தினை தயார்படுத்திக் கொண்ட அந்த ஞானி ஞானி ரெக்கனை பண்ணுகிறான் அறிகிறான் எப்படி அறிகிறான் எதை ரெக்கக்னைஸ் பண்றான் அப்படின்னா பிரம்மத்தை அறிகிறான் பிரம்மத்தை எப்படி அறிகிறான் அப்படின்னா என்ன சொல்றேன் கவனமா கேளு இங்க ஒரு டெக்னிக்கல் வேர்ட் இருக்கிறது பிராணஹா பிராணன் சொன்னா சாதாரணமா நம்ம என்ன நினைச்சுப்போம் பிராணன் தான் நினைச்சுப்போம் பிராணன் வாங்காத சொல்றோம் அந்த பிராணன் நினைச்சுப்போம் அவருக்கு பிராணன் போயிடுச்சோ சொல்றோம் உயிர் போயிடுச்சுன்னு சொல்றோம் அப்ப பிராணன் சாதாரணமா அப்படிதான் அர்த்தம் இங்க வந்து டெக்னிக்கல் வேர்டு அது எப்படி மனோமயா வந்து ஆத்மா அப்படின்னு சொன்னமோ அது போல இங்க பிராணன்றது பிரம்மத்தை குறிக்கிறது ஓகே பிரம்மத்தை குறிக்கிறது எப்படி பிரம்மத்தை குறிக்கிறது அப்படின்னா இந்த பிராணன் ஒரிஜினலி பிராணன் இருக்கேன் அந்த பிராணன் வந்து கடன் வாங்கினது அது லைவா இருக்கு இல்லையா பிராணன் லைவா இருக்கிறது நீங்க லைவா இருக்கீங்க இல்லையா நான் லைவா இருக்கேன்னா என்ன அர்த்தம் பிராணன் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா இப்ப பிராணன் போயிடுச்சுன்னா நம்ம லைவா இருப்போமா இந்த உடம்பு இப்படி உட்காராது இப்பயும் பிராணன் இருக்கும்போது இப்படி உட்காராது இப்படி எதுவா பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அப்ப பிராணன் போயிடுச்சுன்னா டமால் சாஞ்சிடும் வந்து வெரி இம்பார்ட்டன் அப்ப அந்த பிராணன் வந்து லைவா இருக்கிறதுக்கு காரணம் அது வந்து சாட்சி சைத்தன்யத்துல கடன் வாங்கினது கான்சியஸ் கிட்ட வந்து கடன் வாங்கினது நாட் ஒரிஜினல் பிராணனுக்கு சக்தி கிடையாது பிராணன் ஆல்சோ என்ன மைண்ட் ஆல்சோ ஜ எது மா புரியதா அதனால அது சேதமா இருக்கிறதுக்கு கான்சியஸா இருக்கிறதுக்கு அந்த மைண்ட தான் கான்சியஸ் மைண்ட் அன்கான்சியஸ் மைண்ட் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் சூப்பர் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் சோ மினி அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இருக்கிறது ஒரு கான்சியஸ் தான் புரியுதுதா அந்த கான்சியஸ வாங்கின மனசு இருக்க சில சமயம் சப்கான்சியஸா மைண்ட் இருக்கிறது சில சமயம் அன்கான்சியஸா இருக்கிறது சூப்பர் கான்சியஸ் இங்கிலீஷ் போடுச்சு மனசு புத்தி சித்தம் அகங்காரம் இந்த அகங்காரத்துடைய பிரகாசத்தினால அதுக்கான பேரு இல்ல கான்சியஸ் அன்கான்சியா அதாவது யுவர் மைண்ட் அவேர்னஸ் மைண்ட் இல்லாட்டி அவேர்னஸ் இல்லாத மைண்ட் அப்படி வேணா சொல்லலாம் சரி அப்ப வந்து இந்த சித்துல இருந்து சிதாபாசன் கிட்ட இருந்து கடன் வாங்கினது பிராணன் அந்த கடன் வாங்கின பிராணன் வந்து கடன் கொடுத்து அவர் அகங்கார ஹோல்சேலர் ஓகே இவரெல்லாம் என்ன அவன் வந்து கடன் வாங்கிட்டு வந்து மெயின் பசார்ல இருந்து வாங்கிட்டு வந்து இவன் ஒரு கடை வச்சிருப்பான் ஓகே இவன் வந்து நிறைய லோக்கல் வில்லேஜுக்கு கொடுப்பான் அவன் போய் எல்லாருக்கும் கொடுத்துருப்பான் அது மாதிரி பாத்திருக்கல அது போல பிராணன் வந்து கடன் வாங்கி கடனுக்கு கடன் வாங்கின இடத்துல வாங்கி இருக்கிறதுனால அது ஒரிஜினல் இண்டிகேஷன் பிரம்மம் அப்படின்னு சொல்றது அப்போ ஆத்மாவே நம்ம பிரம் பிராணன் என்று குறிக்கிறோம் அதில் ஏன் சொல்றோம் அதுக்கு அடுத்த லைன் வருது விபாதிவூத்தை விபாதி பிரம்மத்தை இந்த பிராணன் பிராணன்ற பிரம்மம் அந்த பிரம்மத்தை எப்படி உணர்கிறான் அறிகிறான் ரெக்கக்னைஸ் பண்ணுகிறான் அப்படின்னா பிரபஞ்ச இருக்க எல்லா உயிரினங்களையும் அவன் பிரம்மத்தையே பார்க்கிறான் எங்கெல்லாம் வந்து உயிரினங்கள் இருக்கிறதோ அந்த உயிரினங்கள் அனைத்தும் அவன் வந்து அது பிரம்மஸ்வரூபமா பார்க்கிறான் ஓகே எப்படி இது பிரம்மஸ்வரூபமா பார்க்கிறான் அவன் வந்து இப்ப வந்து நம்ம கண்ணு திறந்தா வந்து எல்லாரமா பிரம்மன் தெரியுடுது ஓகே ஞானிக்கு வந்து எல்லாரும் பிரம்மனா தெரியுது சோ பிரம்மனா தெரியுது ஏன் தெரியிடுது அப்படின்னா இந்த சிருஷ்டியானது பிரம்மன் கிட்ட இருந்து தோன்றினது ஓகே ஏன் அது உபாதான காரணமாக இருக்கிறது இந்த பிரம்மன் தான் காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் பிரம்மன் தான் காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் பிரம்மன் தான் காரணமாக இருக்கிறது பிரம்மன் தான் காரியமாகவும் இருக்கிறது காரணமாகவும் காரியமாகவும் இருக்கின்ற பிரம்மன் அதனால சோ ரெண்டாவது முன்டக்க பஸ்ட் கண்டால கடைசி பகுதியில திருப்பி நம்ம படிச்சோம் அது முழுக்கவே அதை பத்தி பேசுறது உபாதானக்காரன் பிரம்மன் இதை தோன்றினது பிரம்மன் கிட்டது தோன்றினது உயிர்கள் எல்லாம் தோன்றினது ஜகத்தெல்லாம் தோன்றினது லோகம் தோன்றது இதெல்லாம் டீட்டெயிலா படிச்சோம் நம்ம அத்தியாயத்துல அதுல வந்து கடைசி அத்தியாயத்துல தபோ புருஷ ஏவத பிர அப்படின்னு சொல்லிச்சு முடிச்சது கண்டிப்பா அதாவது என்ன படிச்சோம் கடைசி படிச்சோம் பிரம்ம வேதாமும் எல்லா இடத்துலையும் முன்னாடி இருக்கிறது பிரம்மன் பின்னாடி இருக்கிறது பிரம்மன் கீழே இருக்கிறது பிரம்மன் மேல இருக்கிறது பிரம்மன் சர்வத்திர பிரம்மன் அப்படிதான் படிச்சு முடிச்சோம் அப்ப இதை வச்சுண்டு இந்த காரிய பிரபஞ்சம் முழுக்க பிரம்மன் தான் காரணம் அப்படி முன்னாடி படிச்சமே அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டவன் ஞானி அப்போ எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அது அதெல்லாம் வந்து பிரம்மனை தவிர வேறு ஒன்றுள்ளது பூமி இங்கே வானம் எங்கே பூமி இங்கே வானம் எங்கே புதிய வானம் புதிய பூமி அதனால அதெல்லாம் இருக்கிறது அப்ப நிறைய பேருக்கு என்ன கற்பனை இருக்குது மானம் எங்க குழந்தைங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே எங்க பார்க்க முடியும் எங்க போய் பார்க்க முடியும் இல்லையா ரிஷிகேஷ் அதுக்கு மேல கோமுக்கு நீ எங்கெல்லாம் பார்க்கிறையோ அதெல்லாம் ஆகாசம் நீ உட்கார்ந்து இருக்கிறதே ஆகாசம் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்றான் இடம் பிளேஸ் சொல்றேன் வெளி வெளி இடம் ஆகாசம் வெட்ட வெளி வெட்ட வெளியில படுக்காத இப்ப எங்க வெட்ட வெளி இருக்கிறது அங்கேயும் பண்ணி வச்சிருக்கான் வெட்ட வெளியே கிடையாது நமக்கு மேல போய் தனியா போயிருக்கணும் அதனால வெளியா இடம் ஓகே அப்ப ஆகாசத்துல எல்லாமே இருக்கிறது ஆகாசம் அப்ப திரும்பி பார்க்கறதுல ஆகாசம் தான் கண்ணை மூடி கண்ணை பார்த்தாலும் ஆகாசம் தான் எங்க இருக்கிறதுல ஆகாசம் தான் அப்போ இப்ப வந்து பார்க்கும் போது இத களிமண்ணை பார்க்கறீங்களா இல்லையா நான் வந்து களிமண்ணை பார்க்கல அப்படி சொல்றேன் யாரு சரி களிமண்ணை மைனஸ் பண்ணிட்டு பானையே பாருங்க இதுல களிமண்ணை மைனஸ் பண்ணிட்டு பானே பாருங்க நவர் அப்போ இது என்ன சொல்லாம் கிளே பிளஸ் பார்ட் அப்படி சொல்லாம் கிளே பிளஸ் பார்ட் அல்லது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட சொல்லணும்னா கிளே பிளஸ் இன்னும் கிளாரிட்டியா இருக்கும் அப்ப இதுல இருந்து திரைவ் பண்றது களிமண் பிளஸ் நாமரூபம் நான் பார்க்கறது வந்து களிமண் பிளஸ் நாம ரூபம் கரெக்டா ஓகே அப்ப நாமரூபம்ன்றது வாசாரம்பணம் வாச்சாரம்மணன் சும்மா நாமதேயம் நாமதேயம் வந்திருக்கு பாரு அப்படின்னு வீட்டுல எல்லாம் பழைய காலத்துக்கு திட்டுவாங்க நாமதேயம் அது ஒண்ணுது வாங்கல எங்க வீட்டுக்கார் இருக்காது நாமதேயம் ஒண்ணுதுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்பதான் புரியுது வேதாந்தம் ஓ நாமதேயம்னா நோ சப்ட் அதுக்கு சப்ஸ்டன்ட் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுது ஓகே அப்போ இது களிமண் பிளஸ் நாமதேயம் களிமன் பிளஸ் நாமதே நாமதேவம் நாமரூபம் தான் ஒன்னும் கிடையாது பாரதி நிறம் தோன்றுதடா நந்தலாலா சொன்னா கையிலே புனிப்பதென்ன கண்ண பெருமானே கனியிலே இனிப்பதென்ன கண்ண பெருமானே தீஞ்ச தோசை என்ன கண்ண பெருப்பானே பொன்முருவனான தோசை என்ன கண்ண பெருமானு அப்படி சொல்லணும் இந்த சைடு உள்ளவங்க பலருன்னு ஒரு அரை விட்டு அரித்தால் என்ன கண்ண பெருமானே திட்டினால் என்ன கண்ண பெருமானே இவங்க சொல்லுவாங்க இது எல்லாம் ஒண்ணுதான் அதனால சோ எவ்ரிதிங் ஈஸ்வரர் எவ்ரி பிரம்மன் ஓகே அதனால எல்லா பிரம்மன் அப்போ எவ்ரிதிங் மேனிபெஸ்ட் ஒன்லி பிரம்மன் அதனால என்ன சொல்றோம்னா ஒன்லி காட் அப்படின்னு சொல்றோம் நம்மளுடைய சிஸ்டத்துல ஒன்லி காட் சில பேர் என்ன சொல்றான் ஒன்லி ஒன் காட் அங்கதான் தகராறு வருது ஒன்லி ஒன் காடு இந்த காடு என்ன காடு கிடையாது அதுதான் only god ஒன்லி பர்பஸ் புரியுது பிரம்மம் ஏக்க பிரம்மம் இருக்கிறது பிரம்மன் தான் அது எந்த ரூபத்தில் வழிபட்டாலும் சரி அது பிரம்மன் தான் அது மாத்திர இந்த உபனிஷத்தை இங்க ரொம்ப அழகாத சொல்றது சர்வ பூதைகி விபாதி சர்வ பூதை இந்த பிரம்மன் அனைத்து உயிரினங்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது சர்வ பூதைகி விபாதி ஓகே இன்க்ளூட் ஆட்டோ காரன் பிரம்மன் பார்க்க நீங்க திட்டுறீங்களா அவனும் பிரம்மன் உங்க ஆபீஸ் சீட்ல ரைட் சைடு சைடு அவனும் பிரம்மன் இதை மாத்திர சொல்லாதீங்க உங்களுடைய நெய்பர் இருக்காங்கள பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களும் பிரம்மன் நடக்கிறதோ சர்வ பூதாதி கொஞ்சம் பட்டாம் பூச்சிலிருந்து பிரம்மன் வரைக்கும் கொசுலேடன் அதனால எவ்ரிங் பிரம்மன் சர்வ பூதைக்கு விபாதி இப்படி அறிந்து கொள்கிறான் எல்லா விதத்திலும் இருக்கிறது பிரம்மன் தான் ஒன்றும் இல்லை அப்படி உணர்ந்து கொண்டான் வித்வான் விஜானன் ஞானியானவன் அவன் வந்து இப்படி எல்லா எப்படி தெரிஞ்சு கொள்கிறான் அவன் வந்து ஸ்பெஷல் ஐ மூலியமா தெரிந்து கொள்கிறான் ஞானக்கண் மூலயமாக தெரிஞ்சு தெரிந்து கொள்கிறான் எந்த ஞானக்கண் சாஸ்திர விஷ்டத்தினால தெரிஞ்சுக்கிறான் மூலியமாக உபயோகத்தில் அதுக்கு எப்படி தெரியுது இவங்கெல்லாம் நம்ம ஆளு அவங்க வேற ஆளுங்க அதுக்குஸ் இருந்து சில வந்து வாள இப்ப வந்து நாய்க்கு உபதேசம் முடியாது இருக்க நோ நோ எல்லாத்தையும் பேதம் இல்லாம பாரு அதுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது உபதேச சாஸ்திரம் வந்து டாக் கிடையாது இப்ப யாருக்கு உபதேசம் மனுஷாளுக்கு மாத்திரம்தான் உபதேசம் இவனுக்கு தான் சிக்ஸ்த் சென்ஸ் கொடுக்கப்பட்டார்கள் அதனால இவனுக்கு பேத நாசம் இருக்கணும் எந்த விதமான பேசம் இருக்கணும் சோ என்ன பேதம் இருக்கக்கூடாது ஜாதி பேதம் குல பேதம் வர்க்க பேதம் இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கணும் குறைஞ்ச பட்சம் என் பக்கத்துல வந்து கிளாஸுக்கு வந்துருக்காங்க நீங்க என்ன ஜாத்தியார் பெயல் அப்படின்னு கேட்கப்படுது அது அது தெரிஞ்சுக்கிறது கியூரியாசிட்டி இருக்கும் நம்ம ஊர்ல அந்த அப்படி அது கேட்கப்படுது அகண்ட வேதாந்திரம எல்லா இடத்திலும் தெரியணும் பேச்சு அடங்கி இவனுக்கு பேச்சு குறையிறது மௌனமாக பவதினா இவனுக்கு கம்ப்ளீட் ஆயிட்ட கம்ப்ளீட் திருப்தி ஆ திருப்தி ஆயிட்டா கம்ப்ளீட் ஆக நீங்க பந்தியில சாப்பிடும் போது கல்யாண பந்தியில் பார்த்தீங்கன்னா பேசிட்டே இருப்பான் அந்த மூணு சாதம் சாப்பிடும் போது அப்ப பல வளவலான் பேசிட்டு இருக்கி ஓகே எப்ப பார்த்தாலும் என்னத்தையாவது வெளிப்பாடு மனசுக்குள்ள இருக்க குறை உங்களுக்கு வளவளவளும் சத்தம் போட்டு எப்படி ஏதோ சத்தம் போட்டுட்டே இருக்கும் அது பழைய காலத்தில் வந்து அலுமினி பாத்திரம் இருக்கும் அது யாருடைய சில்வர் ஏழையின் சில்வர் இப்ப ஏழை கூட வாங்க முடியாது ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு பிளாஸ்டிக் அலுமினி இன்னும் கீழே வந்துட்டோம் நம்ம அதனால பிளாஸ்டிக் என்ன நடத்தும் அலுமினியத்துக்கு கீழே இருக்கு அர்த்தம் அலுமினியத்தில் பக்கெட் வச்சு வாங்கி பாருங்க பிளாஸ்டிக் பக்கெட் வாங்கி பாருங்க அப்ப இதை விட கீழே தரிதிரம் எப்படி இருப்பாத்தி பவதி மௌனி ஆயிடுவான் ஓகே மௌனி என்ன நடத்தும் மௌனமா இருக்கிறது பேசாம இருக்கிறது வா எது கொடுத்துருவா பவான் மௌனி ஆயிடுதுன்னா அப்போ நீங்க வேதாந்தக்கு வரும்போது மௌனி ஆயிடுவான் பிரகட்டித்த பரபிரம் அங்க வேற சொல்லிட்டாங்க இந்த மௌனம் ஆயிட்டான் நிறைய பேர் ஐடியா என்னன்னா மௌனமா ஆயிட்டானா அவன் வந்து சரியான ஆளம் அப்படி இல்ல அர்த்தம் ஓகே மௌனம்னா இங்க பேச்சை குறைத்தவன் எப்படி பேச்சை குறைத்தவன் அனாத்மா பேச அனாத்மா விஷயத்திருஷ்ணா கீதையே அனாத்மா விஷயத்தை பத்தி நினைக்காது ஆத்ம சம்ஸ்தம் மன கிருத்வா எப்படி அதனால உனக்கு ஆளை குறைக்கணும்னா நீ வந்து ஆத்மா பத்திய பேசிப் குறைஞ்சி அதிவாதி மீன்ஸ் பேச்சை விட்டவன் அத்வை அப்படி வேணா சொல்லலாம் ஓகே அதனால பேச்சு வந்து இதனுடைய நம்முடைய இந்த ஞானத்துடைய வேதாந்தத்தினுடைய இன்டிகேஷன் நம்ம வேதாந்தம் உள்ளர போயிருக்கு இந்த சப்ஜெக்ட் மேட் உள்ள போயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு உள்ளர இந்த விஷயம் போக போக போக மௌனமா அதிகமா பேச மாட்டோம் அதிகமா பேச மாட்டேன்னு என்ன தேவையில்லாத பேச மாட்டோம் அனாவசியமான பேச்சிருக்காங்க ஓகே யார் எவ்வளவு கேட்குறாங்களோ அவ்வளவு தான் பேசுவோம் அவங்க கேட்காதெல்லாம் பேச மாட்டோம் புரியுதுல ஸோ நமக்கு இன்டிகேஷன்னு அதிகமா பேசக்கூடாது ஓகே தட்ஸ் குட் இன்னைக்கு ஒரு பொண்ணு பத்தி ஒரு அம்மா ரிப்போர்ட் பண்ண குட் பேச்சியே பேசறது குறைஞ்சு போச்சு அவன் கிட்ட நல்லதான் நல்ல அதனால என்ன ஆயிடுத்து இவனுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு எல்லாத்தையும் சர்வஸ்வரூபமாக ஜாதி நீதி குளம் கோத்திரம் இதெல்லாம் வர்க்க பேதம் எல்லாம் விட்டு அபேத நிலைக்கு வந்தவன் சாந்தி ஆயிடுறான் மௌனம் ஆயிடுறான் அவன் எப்படிப்பட்டவன் ஆயிருக்கான் அப்புறம் போர் அடிச்சிருமா ஆத்ம கிரீட்டா ஆத்ம கிரீட்ட விளையாடுறது ஆத்ம செல்பா விளையாடுவான் செல்பா விளையாடு ஒரு பால் வச்சுட்டு அடிச்சு இருப்பான் ஒரு குழந்தை பெற்று கூட குறைஞ்சு ரெண்டு வேணும் ஒரு குழந்தை தத்து எடுத்துக்கணும் நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை அப்படி இல்ல ரெண்டு குழந்தை மினிமம் இருக்கணும் அப்பதான் சண்டை கிண்ட போட்டு ஓடி ஆடி விளையாட்டு அதனுடைய எக்ஸ்பிரஸ் ஆகும் எஸ் ஓகே அதனால நான் பார்த்துருக்கேன் இந்த ஒரு குழந்தை இருக்கிற இடத்துல அதுவே விளையாடும் அதுவே பேசும் என்னவோ பண்ணோம் இப்படி போட்டு இதுவோ பண்ணோம் அது ஓடிட்டு வரும் அப்புறம் வந்து அதுவே வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் ரன்னிங் கமெண்ட்ரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் பாவமாக இருக்கும் சரி நம்ம கூட விளையாடலாமா எனக்கு பிடிக்காது இந்த கேமு அது போக முடியாது அப்புறம் ஏதாவது நடுவில் கேள்வியிலேயே கேட்டு கஷ்டம் அது குழந்தைகிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும் பழிச்சு சொல்லிடும் உங்களுக்கு தெரியல என்றுதான் அதனால என்ன தன்னிடத்தில் திருப்தி உள்ளவன் இந்த பையன் அதனால தன்னிடத்தில் திருப்தி உள்ளவன் உள்ளவனாக இருப்பான் ஓகே எது இருந்தாலும் அவன் சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் போறோம் அப்படின்ற மாதிரி இருப்பான் ஆத்ம கிரீட்டகா அதனால வந்து என்டர்டெயின்மெண்ட் எதுக்கு இருக்கிறது எதுக்கு இருக்குன்னா தன்கிட்ட அவனால இருக்க முடியாதனால இருக்குது போர் அடிக்கிறது போர் அடிக்கிறதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமோ அவன் அவன்கிட்ட இருக்க முடியல அதுக்கு பேரு போர் நீ உங்ககிட்டே இருக்க முடிய மத்தவா எப்படி உங்கிட்ட இருக்க முடியும் யோசிச்சுப்பாரு இருக்கிறாங்க வேற வழி இல்லாம இருக்கிறாங்க ஆனந்தமா இருக்கியோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஆத்ம ரிக ஆத்ம ரிக தன்னிடத்தில் தானாக மகிழ்ந்திருப்பான் ஓகே ரமதி தன்னிடத்தில் தானாக மகிழ்ந்திருப்பான் ர தெரியு ரேன் போகாது கேட்டும் கேட்டுட்டு அவன் தப்தப்பா வழி கேட்டுருக்கான் வாய்க்கு வந்தது சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் அவன் ஒரு ஆளா இல்ல உள்ளுக்குள்ள ஏதோ வேலை செஞ்சுருக்கான் அதனால ஆத்மரதி அப்படி இல்லை இவன் தன்னை திருப்தி பண்ணதுனால தன்னிடத்தில் சந்தோஷமாக இருக்கிறான் ஆனந்தமாக இருக்கான் அதனால ஆத்ம திருப்த சமானவ ஆத்மன் ஏவச்ச சந்தோஷ் இதெல்லாம் உபநிஷத்துமாணம் பிரமாணம் கீதா ஸ்மிருதி அதனால தான் அவர் சொல்றாரு அங்க வேதத்தில் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி சொல்றாரு கிருஷ்ணா நானும் புதுசா இல்ல அங்க ஒரு கருத்து சொல்றேன் அர்த்தமாக அதையும் கம்பேர் பண்ணும்போது மகிழ்ச்சியாக இருக்கு இனிமை காண முடியும் இல்லனா இனிது இனிது ஏகாந்தம் இனிது சொன்னார் யாருக்கு யார் ஆத்ம ஜானியோ அவனால முடியும் இல்லன்னா ஒரு நாள் கூட தனியா இருக்க முடியாது உடச்சிட்டு வெளியில் வந்துடும் இல்லாட்டி நம்ம வந்து அந்த டிவி இப்பெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் நெட் ஒர்க் நெட் ஒர்க் என்ன வீட்டுக்குள்ளே நெட் ஒர்க் யாரோட அப்படி ஓகே பேசாம இருக்கணும் அது பெரிய விஷயம் இப்படி அதிருப்தி அற்றவன் திருப்தி தன்னிடத்தில் தானாக இருப்பவன் அப்பேற்பட்டவன் அதாவது எப்பவுமே அவன் வந்து இடத்திலையும் எதற்காகவும் ஏங்கின் இருக்க மாட்டான் அவன் வந்து எப்படி இருப்பானா அவன் வந்து அவனுடைய இப்படிப்பட்டவன் ஆத்ம கிரீட்டகா ஆத்ம ரத்திகி அவனுடைய அதுக்கப்புறம் அவன் செய்ய மாட்டானா செய்வான் செய்யாம இருக்கலாம் கிரியவான் கிரியவானா என்ன அவன் செய்யறதுக்கு ஒரு செயலும் ஒன்னும் இல்லை ஆனா கூட அவன் செய்யற செயல் வந்து லோக சங்கரகா ஓகே அவன் செய்யறதுக்கு மோட்டிவேஷன் ஒண்ணும் கிடையாது ஓகே ஏன்னா அவனுக்கு எதிர்பார்ப்பு ஒன்றும் கிடையாது இப்படி செய்யணும் ஒண்ணும் ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படி செய்யறா அது லோக சங்கரகா மத்தவங்களுக்கு தனக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்திருக்கான் அப்ப லோக சங்கரகமேவாபி சம்பஷன் கருத்தும் அவன் தனக்கு செய்யறது வந்து மற்றவர்களுக்காக பண்ணான் ஓகே அதுல அப்ப சில பேர் பாத்தீங்கன்னா சில பேர் இதுல வந்து லோக சங்கரக சில பேர் டிராவல் பண்ணிட்டே செய்வான் இந்த ஒரு அந்த ஒரு ஜல்லாவதுல இருப்ப திருவண்ணாமலையில் எல்லாருக்கும் சந்தோஷம் அதனால அப்படி இருக்கிறது அவருக்கு வந்து எதுவும் செய்யணும்னு அவசியம் ஏன்னா அவங்க வந்து எந்த காரியம் கிடைச்சாலும் எதிர்த்தா அண்ணம் எது கிடைக்கிறதோ அது சந்தோஷமா இருக்கும் ஓகே இப்ப சப்போஸ் நம்ம வந்து பஸ்ஸுக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ பஸ்ஸுக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா யாராவது கார்ல லிப்ட் கொடுத்தா அது என்ன லக்ஸுரிஸ் லக்ஸுரிஸ் ஓகே அது லக்ஸுரிஸ் இருக்கும் லிப்ட் கொடுக்கணும்னு வச்சுக்கோ ஒன்னாக முடிவு பண்ணிட்டேன்ஸ்ல போனா திருப்தி தான் இதுவே அதனால இதுதான் அப்ப ரமண மகரிஷி வந்து கௌபீனத்தை வந்து கௌபீன வந்த கழு பாக்யவான் சொல்றாரு சங்கரா ஓகே அவன் பெரிய பாக்யவான் அப்படிப்பட்டவன் அவன் அப்படி அவன் வந்து எது செய்யறதுக்கு ஒண்ணு இல்ல இருக்கு அப்போ இங்க என்ன ரகசியம் அப்படின்னா எது வந்தாலும் எது போனாலும் சந்தோஷமாக இருப்பான் திருப்தியுடையவனா இருப்பான் சந்தோஷ்டகா கிரியவான் ஏஷ பிரம்மவதாம் ஓகே கிரியவான் ஏஷ ஏஷ இந்த கிரியவான் இப்பேற்பட்ட ஞானி எப்படி பிரம்மவதாம் வரிஷ்ட மேலான வரிஷ்டன என்னது சூப்பர் சூப்பர் லிட்டர் டிகிரி ஓகே வரிஷ்டவான் விது வரியான் வரிஷ்டான் வரிஷ்டில கூட டிஃபரெண்ட் இருக்கோ அதுவரை நம்ம சாதாரண ஜனங்கள் எல்லாம் சொல்லுவாங்க அதாவது அவர் வந்து எப்பையும் சுத்திக்கிட்டே இருந்து அவர்கிட்ட ஒரு நூறு காரோட பவனி வந்திருந்தார்னா நல்ல ஞானி கொஞ்சம் நல்ல பெரிய சுவாமி அவர் ஓகே கொஞ்சம் செமி செமின்னா என்ன அர்த்தம் செமி கொஞ்சம் சுத்திட்டு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து இருக்கிறது அப்படி இருந்துட்டார்னா அவர் வந்து கிரேட்டர் ஞானி கிரேட்டஸ்ட் ஞானி பேசப்பட மாட்டார் பல்லு கூட வழங்க மாட்டார் அந்த சுவாமி பல்லு கூட வளங்க மாட்டார் அது ஒரு திரும்ப உங்களுக்கு பல்லு விளக்காத சுவாமி நாம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதெல்லாம் பண்ணாம இருந்தா அவர் கிரேட்டஸ்ட் சுவாமி அப்படிலாம் நமக்கு அப்படி கிடையாது அப்ப வரிஷ்டகன் சொல்றது மீனிங் என்ன வரிஷ்டகன சூப்பர் லிட்ட டிகிரி தி கிரேட்டஸ்ட் ஞானி அப்படின்னா இருந்தாகணும் இருந்தா தான ஹையர் லெவல்ல சொல்ல முடியும் அதுக்கு என்ன சொல்றீங்க அது என்னன்னா மூணு லெவல்ல இருக்கிறது நீ சொல்ற மூணு லெவல் இல்ல சாஸ்திர லெவல் மூணு லெவல் என்ன இருக்கிறது சமசிய அண்ட் விபரிய சமசிய விபரியோட இருக்கிறவங்க கிரேட்டு கீழ இருக்கிறது சமசிய விபரிய விடுத்து அவன் எப்படி இருக்கானோ அவன் வந்து பிரதாமனா இருக்கான் அதாவது அவன் அந்த விஷயத்தை கேட்கும் போதே ஞானத்தை அடைஞ்சுட்டானா சிரவணத்திலே ஞானம் அடைஞ்சுட்டானா கிரேட் சுகபிரம்ம மாதிரி மதேவர் மாதிரி கேட்கும்போது ஞானத்தை அடைந்து வரும் ஓகே அந்த மாதிரி சிரவணத்திலேயே அவன் வந்து எந்த விதமான டவுட் கிடையாது எந்த விதமான அபிச்சுவல்ஸ் கிடையாது சுத்தமான மனசோட இருக்கிறான் கேட்கும் ஞானம் கிடைச்ச அப்படின்னா அவன் திரேட் பர்சன்ஸ் ஓகே மாதிரி இல்ல அந்த விஷயம் சிரவணம் ஆன பிறகு ஞானத்துல வந்து டவுட் வரும் ஏன்னா நீங்க வந்து நல்லா இங்க கேட்டுட்டு அங்க வந்து துவைத்தி கேட்கும்போது அதுவும் கரெக்டா இருக்காம இருக்கும் இன்னும் கொஞ்சம் விசிஷ்டா துவைத்தம் பண்ணி வச்சுங்க இதுவும் கரெக்டா தான் இருக்குது எல்லாமே கரெக்டா இருக்கும் எல்லாமே கரெக்டா இருக்குது ஞானம் கிடையாது ஓகே நீ வந்து இந்த பக்கம் எக்மூர் ஸ்டேஷன்லையும் ஏறி போலாம் இந்த பக்கம் சென்ட்ரல் ஸ்டேஷன்லையும் ஏறி போலாம் அப்படி சொன்ன ஏ எப்படி போக முடியும் இதுல இந்த பக்கம் போறதோ அதெல்லாம் அந்த பக்கம் போறது ட்ரெயின் ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு எப்படி எல்லாம் இல்ல கொஞ்சம் சமரசம் பண்ணிக்கலாங்க இருக்கு சண்டை துவைத்தம் வச்சுக்கலாம் விசிஷ்டா எல்லாமே வச்சுக்கலாமே அறிவுல சமரசம் பண்ண முடியாது இடம் கொடுக்கலாம் அன்பு காட்டலாம் எல்லாத்திலையும் சமரசம் நாலெட்ஜி வந்து சமரசம் நாலெட்ஜிக்கு சமரசம் ஒரே ஒரு இடத்துல சமரசம் பண்ணிக்கலாம் நாலெட்ஜில உங்க ஆத்து மாப்பிள்ளா சமரசம் பண்ணலாம் ஏன்னா பொண்ணோட வாழ்க்கை கட்டு போயிடும் அதனால நீ சொல்றதுக்கு கரெக்ட் மாப்பிள் அப்படின்னு சொல்லிடலாம் மத்த இடத்துல சமரசம் பண்ண முடியாது அறிவு வந்துட்டா இதுதான் அப்ப டவுட் இல்லாத நமக்கு அறிவு கிடைக்கணும் அதுக்காக மனநம் சிரவணத்தோட மனநம் சம்சயம் நமக்கு போகணும் இல்லாத நாலேஜ் ஓகே அப்போ சயம் நீக்கிட்ட வரை ஒரு டவுட் ஒண்ணு மாத்திரம் குறை இருக்கிறவன் கடைசியா இருக்கிற ஞானி விது அவன் எப்படி அவன் வந்து ரெண்டு கேட்டவனே ஞானியாயிட்டானா வரிஷ்டாக ஓகே சம்சயம் இல்லாம மன்னனெல்லாம் முடிச்சு கிளியரா இருந்தானா வரியான் ஓகே அதுக்கப்புறம் நம்ம கிட்ட எப்படி இருக்கும் விபரியா டவுட் நமக்கு அபிச்சுவல்ஸ் பழக்கம் இருக்கிறது பழைய பழைய அப்பிச்சுவல்ஸ் ஓகே இந்த பாடி மேல நமக்கு பழக்கம் இருக்கிறது நான் வந்து ஐ எம் த ஹெல்ப்லஸ் என்னால் ஒண்ணும் முடியல எல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம் இதெல்லாம் நமக்கு சொல்லி சொல்லி பழக்கம் நாமே சொல்லாம இருந்தா கூட பத்தவங்களாம் உன்னால ஒரு லாயக்கம் ஒரு பிரயோஜனம் பட உன்னால ஒரு காரியம் செய்ய முடியாது இது எடுத்து வைக்க மாட்டேன் நீ எதுக்குதான் பிறந்தையோ இப்படி நமக்கு அர்ச்சனை பண்ணி பண்ணி பண்ணி ஒரு ஒரு கன்க்ளூஷன் ஆயிருக்கும் என்னால ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு நான் லாயக்கில்லாதவன் அப்படி ஒரு கன்குளூஷன் நமக்குள்ள வந்துடும் இப்ப சாஸ்திரம் என்ன சொல்றது நீ தான் முழுமையானவன் அப்படின்னு சொல்றது அதுக்கும் இதுக்கும் இது ஒத்துண்டா கூட பழைய பழக்கத்தில் நமக்கு அப்புறம் வந்து நமக்கு இந்த கலர் கொஞ்சம் ஒயிட்டா இருந்தா நல்லா இருக்கும் இந்த காம்ஸ் காம்ப்ளக் வந்துடும் அது சம்சாரம் ஆயிடும் இந்த மாதிரி சோமினி காம்ப்ளக்ஸ் நமக்குள்ள அந்த காரணத்துக்குள்ள போய் பதிஞ்சு இருக்கிறது பலது காம்ப்ளக் பிறகு கூட வெளியில வரும் இந்த கபோர்டுமா பிரச்சனையே இருக்காது கபோர்டு கிளீன் பண்ண பண்ண பண்ண அது தூசி வரும் பூச்சி வரும் என்னன்னு வரும் உங்க கபோர்டுல இருந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நாள் அதனால எங்க கபோர்டு ஒண்ணும் வந்ததில்லை நீ பண்ணிட்டதே கிடையாது அதனால இப்படி ட்ரை பண்ணீங்கன்னா சில பேர் வீடு காலி பண்ணும்போது இல்லை புது வீடு வாங்கும்போது இந்த வீட்டை அப்போ காலி பண்ணுவான் அப்பதான் என்னன்னா இருக்கும் எதோ எடுப்பாடுதான் புதையல் மாதிரி வரும்டீன் டுவெண்ட்டில வாங்கி வச்சுது அப்படியே இருக்க பாரு அப்படின்னு ஒரு மாமி இங்கிருந்து அங்க வீடு காலி பண்ண முன்னா அப்போ வந்து அவங்க மாமியார் வீட்டில் கொடுத்ததெல்லாம் இப்ப வந்து என்ன இவ்வளவு பெரிய கேரியர் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அப்படி கொடுத்தா அப்படின்னா அது அந்த வீட்டை காலி பண்ணுவோம் அப்பதான் தெரிஞ்சது இது அந்த பாத்திரம் இருக்கிறதே அப்பதான் தெரிஞ்சுதான் புரியுதுல அப்போ இந்த மெடிடேஷன் இப்படி உட்காரும் போதுதான் தெரியுது நம்ம மைண்டோட லட்சணம் புரியும் ஓஹா இவ்வளவு வர்ஷ்டா இருக்கிறதா இது வெளியிலயும் சொல்ல முடியல ஏன்னா நான் என்னை பத்தி பெருசால நினைச்சு வச்சுருக்கேன் ஓ நான் இந்த இப்படி அட்டன் பண்ணியாச்சு நான் இப்ப ஜீவன் முக்த நிலைக்கு வந்துட்டேன் அப்படிலாம் இப்ப உட்கார்ந்தோ கேவலமா இருக்கிறத மத்தவனோட இது உட்காந்து பார்த்தா தான் புரியும் சும்மா இப்படியே பேசிட்டு பண்ணும் போது கேவலமா இருக்கும் தெரியும் நினைச்சு பிராக்டிஸ் பண்ணிருக்க ஒண்ணுமே தெரியாது அவன் பெரிய ஆள் இல்ல அவனுக்கு இது கூட இன்னும் தெரியாம இருக்கான்னு அர்த்தம் இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நமக்கு காம்பிளக்ஸ் உருவாகும் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணும் அந்த ஞானத்துக்கும் இப்ப நான் வச்சு இருக்க விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும் அதுக்கு பைட் பண்ணும் அத வந்து நிவர்த்தி பண்ணும் நிதி தியாசனம் ஓகே விதுகு வரியான் வரிஷ்டா இப்ப யாரு வந்து வரிஷ்டா யார் வரியான் யாரு விதுகோ சொல்லுங்க பாப்போம் எப்படி சொன்ன நீ சொன்னது பதிலாகாது ரெண் முதல்ல வந்து ரெண்டு விஷயமும் இருக்கிறவன் இருக்கான்சய அண்டு விபரியா ரெண்டும் சேர்ந்து இருக்கிறவன் வந்து மூணாவது கேட்டகரி ஞானம் இருக்கிறது ரெண்டு இருக்கு சம்சயம் இருக்கிறது விபரியா இருக்கிறது ஓகே அவன் வந்து விதுகு ஓகே அதுக்கப்புறம் எப்படிப்பட்டவன் வரியான் எப்படி அப்படின்னா ரெண்டு ஒன்னு குறைச்சவன் ஓகே ஒன்னு கிடையாது சயத்தை நீக்கினவன்சயத்தை நீக்கினவன் ஞான சம்சயம் கிடையாது அவனுக்கு மாத்த இருக்கிறது பழைய பழக்கங்கள் மாத்த இருக்கிறது ஒன்னும் கிடையாது கேட்டவனே கிடைச்சம் அவன் வரிஷ்டி அப்போ நமக்கு வந்து நீங்க சொல்றது மாதிரி மூணுமே இல்லையே இருக்கிறது விபரிய இருக்கிறது விபரிய இல்லை எனக்கு சாதகனா இருப்ப ஓகே அப்ப சாதகனா இருக்கிறது எப்படி அதை பத்தி சொல்றது அப்ப இங்க சொன்ன சொல்றது பிரம்மவிதா வரிஷ்டகன என்னது அந்த ஞானிக்கு பேரு பிரம்ம விதாம் வரிஷ்டா பிரம்ம விதாம் வரிஷ்டகன் பேரு ஓகே அப்போ என்னை பத்தி எப்படி சொல்றீங்க நான் எப்படி இது உள்ள என்ட்ரி ஆகிறது இந்த ஞானத்துக்கும் சம்சயம் போக்குறதுக்கும் அந்த வரிஷ்ட நிலைக்கு போறதுக்கு என்ன வழி அப்படின்றத அடுத்த ரெண்டு மந்திரம் சொல்றது ஆறும் சொல்றது அஞ்சு படிப்போம் அதனுடைய விளக்கத்தை அடுத்த வாரத்தில் விளக்கமா பார்ப்போம் சத்தேனியத்தப்பேஷ ஆமா சமச்சரியேண அந்த சு எம் பஷ்யந்தியதாம் சோ நம்மளை பத்தி என்னெல்லாம் வேணும் எதெல்லாம் இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் தேவைப்படுது என்ன குவாலிபிகேஷன் வேணும் இதை எப்படி அட்டன் பண்றது அந்த குவாலிபிகேஷன் வரத்துக்கு என்ன செய்யணும் இதெல்லாம் அஞ்சு ஆறு மந்திர சொல்றது அப்ப பண்ணும்போது இந்த விஷயத்துக்கு வரும் மீதி இருக்கிற மந்திரம் வந்து அந்த ஜீவன் முக்த நிலை எப்படி அடைஞ்ச நிலை எப்படி இருக்கிறது இந்த பண்பு எல்லாம் வந்த பிறகு பண்புகள் வந்த பிறகு நமக்கு எப்படி அந்த நிலையில் இருக்க முடியும்ன்றதை பற்றி சொல்லுவோம் அதனால் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமி வசிஷே ஓம் சாந்தி ஷாந்தி சாந்தி ஹரிஹி ஓம் ஸ்ரீகுரு நமஹோ